நாட்டின் வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் கருப்பட்டி தேங்காய் பர்பி செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் ஒரு கப் கருப்பட்டி முக்கா கப் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு இலக்காய்த்தூள் கால் ஸ்பூன் அல்லது வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டு ட்ராப் செய்முறை முதல்ல நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தி எடுக்காமல் அப்படி பூ மாதிரி எடுத்து வச்சுப்போம் ஒரு கப்பு இந்த கருப்பட்டியை நல்லா உடச்சிட்டு பவுட்ரு தண்ணி கொஞ்சமாக விட்டு கொதிக்க விடுவோம் கொதிச்சதும் அது ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து வடிகட்டிவிடுவோம் ஏன்னா அடியில் டஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா வடிகட்டிவிடுவோம் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வணில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சுருவோம் மணலில் வச்சுருவோம் நல்லா இந்த கருப்பட்டியை கொதிக்க விடுவோம் நல்ல கொதித்ததும் நம்ம இந்த தேங்காய் துருவில் அதில் போட்டு கலந்துருவோம் கலந்து நல்லா கலந்து விடுவோம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கலந்து அடி பிடிச்சிரும் கலந்துட்டே இருக்கணும் பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஒரு வானல் வச்சுருவோம் வணல் கலந்துதும் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் முந்திரி போட்டு அதனால் அதை அதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த தேங்காய் கலரிக்கிட்டே கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே வந்து ஏலக்காய் தூள் மிக்ஸ் ஏலக்காய் தூள் வேலைன்னான்றவங்க நம்ம வெண்ணிலா ஏசன்ஸோ இல்லை நமக்கு என்ன ஏசன்ஸ் பிடிக்குதோ அது கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ராப் அதை கலந்து விட்ருவோம் நல்லா கலந்துட்டு நம்ம இந்த நெய்யோட அந்த முந்திரி எடுத்து அதில் கொட்டி கலந்துடலாம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுப்போம் இதை கொட்டி கலந்துட்டு நம்ம பக்கத்தில் ஒரு பிளேட்டில் நெய் தடவிடுவோம் இந்த வானலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலில் இருந்து அந்த தேங்காய் பருவிக்கு செஞ்சிருக்கோல்லே அதை எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டி நல்லா செட் பண்ணிவிடுவோம் செட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சிருக்குள்ளே இதை வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று மேலே கார்னிஷ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஆறினதோ அது கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு எந்த ஷேப் இருமோ டைமண்டோ ஸ்குவர் ஷேப்போ என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கரப்பட்டி தேங்காய் பர்பி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளையும் மீண்டும் சந்திப்போம்